அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற் உலகு ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசை விழா ஊக்கம் உடையான் உழை நான்காவது குரட்பா ஊக்கம் உடைமை அதிகாரத்திலே அசைவிழா ஊக்கம் உடையான் உழை ஆக்கம் அதர்வினாய் செல்லும் சோம்பல் இல்லாத ஊக்கத்தை உடையவனுடைய இடத்தை வளர்ச்சியோடு கூடிய செல்வமானது தேடிக் கொண்டு அவனிடத்திலே அவன் வழியிலே செல்லும் என்பது குரலின் பொருள் மன ஊக்கம் உடையவனுடைய வளர்ச்சி நிச்சயமாக உண்டு என்பதுதான் பொருள் வளர்ச்சி அவனிடத்தில் அவனை தேடிச் செல்லும் என்கிறது இந்த குரட்பா அதர்வினாய் செல்லும் என்ற சொல்ல ஆட்சியானது செல்வம் அவனை விட்டு பிரியாது என்பதுதான் அசைவிலா ஊக்கம் என்று சொன்னது இடையில் சோம்பலால் தடுமாற்றம் இல்லாமல் ஊக்கம் உடையவனாக இருப்பான் இருக்க வேண்டும் என்பது கருத்து அசைவு இன்மை என்பதற்கு பரிமேலழகர் இடுக்கண் முதலியவற்றால் தளராமை என்று பொருள் சொல்லுகிறார் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி தளர்வறியாத மனதோடு இருப்பது சலித்தல் இல்லாத என்ற பொருளை சொல்லுகிறார் வடிவேலு சுட்டியார் என்கிற ஒரே ஆசிரியர் அசைவில்லாத அசைவின்மைன்னா அசைவில்லாத சலித்தல் இல்லாத என்று அவர் சொல்லுகிறார் ஒன்று இரண்டு மூன்று நான்கு குரட்பாக்கள் நாம் அடைந்த பொருளை காட்டிலும் அந்த பொருளுக்கு காரணமாகிய ஊக்கம் மிகச்சிறந்தது என்பதை நமக்கு உணர்த்தியிருக்கின்றன ஊக்கம் உடையவனுக்கே ஆக்கம் உண்டாகும் என்பதை திருவள்ளுவர் பல குரட்பாக்களிலே உணர்த்தியிருக்கிறார் அதை நாம் பிறகு பார்க்கப் போகிறோம் மடியின்மை ஆழ்வினை உடைமை முதலான அதிகாரங்களை இனிமேல் நாம் பார்க்கும் பொழுது மேலும் இதை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ளலாம் சுபாஷித ரத்னாவளி என்ற புஸ்தகத்திலே மேற்கண்ட ஸ்லோகம் இதற்கு பொருத்தமாக அமைவதை நாம் இப்பொழுது படித்து அர்த்தம் தெரிந்து கொள்ளலாம் உத்ஷாக சம்பந்தம் அதீர்க சூத்திரம் கிரியாவிதிஜம் வியசனே ஸ்வசக்தம் சூரம் கிருத்தஜம் திருடசௌஹ்தம் சக்ஷ்மிஸ்வயம் வியாதி நிவாசஹேதோ ஊக்கத்துடன் கூடினவராய் காலந்தாழ்த்தி செயல் முறையறிந்து செயல் புரிபவராய் எவ்வாறு செயல் புரிய வேண்டும் என்ற வகையறிந்து முறையறிந்து செயல்படுகின்றவராய் இடைவிடாத உழைப்பில் நாட்டம் உடையவராய் செயல் மிக்கவராய் நன்றி உணர்வு கூடியவராய் உறுதியான நல்ல எண்ணங்களை உடைய உள்ளம் உடையவராய் இருக்கின்றவரின் இருப்பிடத்தை திருமகள் தானே விரும்பி சென்று அடைகிறாள் என்று இந்த ஸ்லோகம் சொல்கிறது உற்சாக சம்பம் அதீர்கூத்திரம் கிரியாவிதிஜ்ஞம் வியசனேஸ்வசம் சூரம் கிருதஜம் திருட சௌஹ்தஞ்ச நிவாசஹேதோ லக்ஷ்மீஹி ஸ்வயம் யாதி அதை நான் பகுத்து தெளிவாக சொல்ல விரும்பினேன் அதை சொல்லியிருக்கிறேன் இனி பதவரை பார்க்கலாம் அசைவிலா தளர்வில்லாத ஊக்கம் உடையான் உழை ஊக்கம் உடையவனிடத்தில் வாழ்க்கையின் தேவைக்கும் இன்பத்திற்கும் உரிய ஆக்கம் பொருளானது அதர்வினாய் தானே வழிகேட்டு கொண்டு செல்லும் வந்து சேரும் தளர்வில்லாத ஊக்கமுடையவனிடத்தில் வாழ்க்கையின் தேவைக்கும் இன்பத்திற்கும் உரிய பொருளானது தானே வழிகேட்டுக் கொண்டு வந்து சேரும் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உழை அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனே தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான